சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமிர்பரேஸ்திரமலேனுமிவகவன் ஸ்ரீஷ்ணர் ஞானத்தை அபியாசம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்கே உத்தவர்கிட்ட உபதேசம் பண்ணுற சிரவண மரணம் பண்ணினா மாத்திரம் போகாது நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது இந்த கான்டெக்ட்டில் ரொம்ப முக்கியம் ஏதாவது வெறுமனை சாஸ்திரத்தை படித்தா போகாது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி தர்மா அனுஷ்டானம் பண்ணலைன்னா சாஸ்திரம் படித்தபடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடம் ஞானகாண்டமாக இருக்கிறதுனால शब्द பிரம்மணி நிஷ்ணாத்தா அப்படிங்கிறார் எல்லாம் பழக்கத்தில் இருக்கிற விஷயம் இது அதாவது எப்போது சாஸ்திரம் படிச்சுட்டுருக்கான் ஸ்ரவணம் பண்ணுறான் மனணம் பண்ணுறான் ஆனால் நிதித்தியாசனம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி குரு பக்தி ஈஸ்வர பக்தி சாஸ்திர பக்தி இதெல்லாம் இல்லாமல் வெறுமன அகாடமிக்காக படிக்கிறதும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற இங்கே சொல்லப்பட்டுட்டு ஆஹ் மோக்ம் அடைகிறது பரம புருஷார்த்தம் இந்த வாழ்க்கையில் முக்கியமான குறிக்கோள் மோக்ஷத்தை அடையிறது ஜீவாத்மா ஜென்ம மரணம் இல்லாமல் அதுதான் பரம புருஷார்த்தம் அது பண்ணலேன்னு சொன்னா இந்த ஜென்மா சாஸ்திரம் இதெல்லாம் வந்து வியர்த்தமாக போயிடும் அப்படிங்கிறார் மேலே வியர்த்தமாக போகாது அடுத்த ஜென்மாவுக்கு பலன் கொடுக்குங்கிறது நமக்கு ஒரு கருத்து இருக்குது இந்த ஜென்மாவை பலன் உள்ளதாக ஆக்கணுங்கிறார் ஒரு பசுமாடு பால் கறக்காத பசுமாடை வச்சுன்னு இருக்கோம் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார் அந்த காலத்து திருஷ்டாந்தம் இந்த காலத்தில் அந்த பசுமாடும் சாணியை கொடுத்து நிறைய நன்மையெல்லாம் பண்ணுறது அது வேற விஷயம் அந்த காலத்து திருஷ்டாந்தத்தையும் இங்கே சொல்கிறார் சப்தபிரம்மணி நிஷ்ணாத்தஹா சப்த பிரம்மன்னு சொன்னால் இந்த இடத்துல சா வேதங்களில் சாஸ்திரங்களில் குறிப்பாக உபனிஷத் சாஸ்திரத்தில் நிஷ்ணாத்தஹான்னு சொன்னால் அதுலையே இருக்கும் நிஷ்டனாக இருக்கும் பர எதி பரே நரபிரமத்துல தியனம் பண்ணுறது நதுதாசன பண்றது பண்ணலேன்னு சொன்ன திரமலா திராயாத் நிதித்தாசன பண்ணலே நுண்ண அதுதாவது விபரீதாவனையிலுன்ன தஸ்ய சிரம அந்த சாஸ்திரத்துக்காக அவன் படுற சிரமம் இருக்கே வரிசிரமம் மணிக்கணக்காக அந்த வியாக்கரணம் தர்க்கம் இதெல்லாம் உபயோகப்படுத்தி விசாரம் பண்ணுறதில் இருக்கக்கூடிய அந்த சிரமமானது பலம் இல்லாமல் போயிடும் எப்படின்னா அதேனும் ரக்ஷதா ஸ்ரமஃபல இவ அப்படிங்கிறார் அதாவது அதேனும்னு சொன்னால் கறக்காத வெறும் சிரமந்தான் அதனால நமக்கு ஒன்றும் ப பாலுகளெலாம் கிடைக்க போகிறது இல்லை பாலெல்லாம் கிடைக்க போகிறதில்லை அது மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சாஸ்திரம் படித்தா போகாது எப்படி பசுமாட்டை வச்சு பாலை அருந்தி நம்ம சரீரத்தை புஷ்டி ஆக்கிக்கணுமோ அப்படி சாஸ்திரத்தை படித்து அதை அபியாசம் பண்ணி நம்ம மயமாக்கி ஜென்மாவை கிருதார்த்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறது விஷயம் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்